வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் மார்க்கண்டேயப்படலம் படலம் மன்னன் அங்கையர் நாட்டவை வேல் தைச்சகமயக்கல் செய்யா தடுப்பரும் தவத்தின் மிக்கான் இச்சகம் புகழ்கின்ற இருவிரப்பாளர் கோமான் குச்சகன் என்னும் பேரோன் கொடிமதி கடகம் வாழ்வோன் அவர்க்கொரு புதல்வன் உண்டால் அருமறை பயின்றனாவான் கவுச்சிகன் என்னும் பேரோன் கரையொரு சிறிதும் காணா பவக்கடல் கடக்கும் ஆற்றார் பராபர முதல்வர் போற்றி தவத்தினை இழைப்ப ஆங்கோர் தன் புனல் தடாகம் சார்ந்தான் அத்தலை ஒருசாரைதியான் நினந்தீண்டு குற்றி ஒத்தன செய்தலின்றி உயிர்ப்பொரிய உலகமெல்லாம் பித்தன உன்னி மாயாப் பேரின்ப அளக்கர் மூழ்கி நித்தனை எழுத்தும் அன்னான் நிலைமையும் நினைந்து நூற்றான் ஓவிய மவுனமுற்றாங்குணபொடும் நீங்கி தாவரநோக்கும் வேலைத் தடமறைக் கடமையாதி மேவிய விலங்கு தத்தம் வெய்ய கண்டுயம் யாவும் போவது கருதி அன்னான் புறத்திடை உரைத்துப் போமாள் இப்பரிசியன்ற பொழுதும் யாவதும் உணரானாகி ஒப்பர நோர்க்கும் வேலை ஒல்லையில் அதனை நாடி முப்புறம் சிதயமேனாள் முனிந்தவன் அருளிதென்னா செப்பினன் இமையோர் சூழச் சேனிடைத் திருமால் சேர்ந்தான் அற்புதம் எய்தி மைந்தன் அருந்தவம் புகழ்ந்து முன்போய் எற்படுமவன் ரன்மேனி எழின் மலர்க்கரத்தால் நீவி வெப்பன முனிவனின் பேர் மிருக கண்டுயன் என்னா சொற்பையில் நாமஞ்சாத்தையெழுந்து கைத்தொழுது நின்றான் தொழுதெழு முனியை நோக்கித் தூமதி சென்னியோந்தன் முழுதுரு கருணை நின்பால் முற்றுகமுன்னஞ்செய்த பழுதவை நீங்க நீங்கவென்னாப் பரிவு செய்தருளிவானோர் குழுவுடன் உவன ஊர்தி கொம்மென மறைந்து போனான் போனபின் முனிவர் மேலோன் புறமெறி படுத்த முக்கட்வானவன் அருளினாலே வல் விரைந்தேகித்தாதையானவன் முன்னர் எய்தி அடிமுறை வணங்க அண்ணான் தான் உளமகிழ்ந்து கண்டாங்கெடுத்தனன் தழுவிக்கொண்டான் தவத்திடையுற்றதன்மை மொழிகனதனையன் தானும் உவப்புறுத்தாதை கேட்ப உள்ள வாரொரைத்தலோடும் நிவப்புறும் உவகை மிக்க நின் குலத்தவர்க்குள் நின் போல் எவற்குளதினைய நோன்மை யாது நிற்கரியதொன்றே பாருளார் விசும்பின் பாலார் பயனுகர் துரக்கமென்னும் ஊருளாரல்லா ஏனை உலகுறுமுனிவர் தம் இல்லாருளார் நின்னை ஒப்பார் ஐய நீ புரிந்த நோன்மை காரளார் கண்ட தெந்தை அன்றி மற்றவரே காண்பார் என பல இவன் வழி மரபுதன்னில் மனப்படும் ஒரு சே பின்னாள் மரலியைக் கடக்கும் கூற்றால் வினைப்பகை இயல்பு நீக்கும் விமலனது அருளால் வேறோர் நினைப்பது வரலும் தாதை நெடுமக குறைக்கல்லுற்றான் கிளத்துவதுனக்கொன்றுண்டால் கேண்மதி ஐயமேனாள் அளப்பருமறைகளாதி அறைந்தனையாவரேனும் தளத்தகு பரிசு மன்றால் சால்புடை அந்தனாளர் கொலப்படுகனேயாகும் நாற்பெரும் கூற்றதன்றே உனர்கரும் பிரமம் தன்னில் ஒழுகல் இல்லறத்தில் நிற்றல் வனத்திடைச் சேரல் பின்னர் மாதவத்துறவில் வாழ்தல் எனப்படும் அவற்றினாதி ஆதி இற்றினை இன்று காறும் நினக்கது புகழ்வதென்னோ நீதியன்றே பின்னவை இரண்டும் பின்னற்பேணுதல் பேச ஒண்ணா முன்னதும் இயற்றலாலே முற்றியதிடையின் வைத்து சொன்னதோர் கடன் யிஞான்று தொடங்கிய வேண்டும் தூயோய் அன்னதன் நிலைமை தன்னை ஆற்றினைக் கோடியென்றான் முனிவரன் இதனை யாங்கண் மொழிதலும் இதனைக் கேளா இனி ஏதோர் உறுதி சொற்றார் எந்த யார் எனக் கீண்டென்னா மணமுற முருவல் செய்து மதலையாம் ஒருவர் கீது வினையறு தவத்தின் நீரும் விளம்புதல் மரபோ வென்றான் பேதைப் படுக்கும் பிறவிக் கடல் நீந்தும் ஓதித்திறத்தை உணர்ந்துடையோனாதலினால் காதற் புதல்வன் கபுச்சிகனின் போன் தனது தாதைக்கிணைய பரிசுதனைச் சாற்றுகின்றான் முன்னருள பாசமுயக்கருக்க வேண்டியனான் பின்னும் ஒரு பாசம் பிணிக்கப்படுவேனேல் தன் நிகரில் ஈ சென்றனை எவ்வாறு எய்துவன் யான் இன்னலெனும் ஆழி இடைப்பட்டுலைவேனே மொய்யானதில்லாமுடவன் ஒருவன் தனது கையானவை இரண்டும் கந்தாத் தவழ் தருவான் ஐயா அதற்கும் அரும்பிணியொன் உய்யானே யானும் உவன் போல் தளர்வேனோ மொய்யுற்றிடவே முயலும் தவத்தி நன்றி பொய்யுற்றையில் ஒழுக்கம் பூண்டு வினை போக்குவது மெய்யுற்றிடுத்துகளை மிக்க புனலிருக்கச் செய்யச் சின்னீரிடத்துத் தீர்க்கும் செயலன்றோ மண்ணுலகிலுள்ள வரம்பில் பெரும் பவத்தை பெண்ணுருவமாக பிரமன் படைத்தனால் அண்ணல்ல துணர்தி அன்னவரை சிந்தைதனில் என்ன வரும் பாவம் எழுமையினும் நீங்குவதோ ஆதரவு கொண்டே அலமந்தாய் புலமாம் பூத வகையீர்க்க புலம் புற்ற புன்மையினேன் மாதரனும் கணமும் வந்தன்னை பற்றியக்கால் ஏது செய்கே நந்தோ எனக்கோ இது வருமே பன்னாளும் பாரிப் பருவரலின் மூழ்குவிக்கும் பின்னால் நிறைய பெரும் பிலத்தினூடுக்கும் என் நாளிலான்தகையோர்க்கின்பம் பயந்திடுமோ மின்னார்கள் தம் மைவிழைவுற்றவேட்கையதே துன்பம் நுகரும் வினையின் தொடர்ச்சியினோர் இன்பம் நுகர்வார்போல் ஏன் திழையார் கட்பட்டார் தன் பல் மிக நடுங்க ஞாளி தசையில்லா என்பு கரித்திட்டால் இருஞ்சுவையும் பெற்றிடுமோ அஞ்சனவை வேர்கண்ணர் தம் பேராசை நெஞ்சு புகின் ஒருவர் நீங்கும் நிலமைத்தோ எஞ்சல் புரியாதுயிரை என்னாலும் ஈர்ந்திடுமாள் நஞ்சம் இனிதம் அவ ஓர் நாளும் நலியாதே கள்ளுற்ற கூதல் கனங்குழை நல்லார் கருத்தில் கொள்ளப்படுமெண் குணிக்கும் தகைமயதோ தள்ளற்கரிதாகித் தம்மொடு பன்னாட்பழகி உள்ளுற்ற தேவும் உணர்ந்தற்கரிதன்றோ ஓதலும் ஒன்றா உளமொன்றா செய்கையொன்றா பேதை நிலமை பிடித்துப் பெரும் பவம் செய் மாதர்வலைப்பட்டு மயக்குற்றார் அல்லரோ சாதல் பிறப்பில் தடுமாறுகின்றாரே ஆனால் உலகில் அருங்கற்பினையுடைய மானார் இலரோ எனவே வகுப்பீரேல் கோனதங்கள் கொழுனன் இயல்வழுவா தேனார் மொழியாரும் உண்டு சிலர்தாமே உற்ற உலவையிடை ஓர்புலிங்கம் ஓட்டியக்கால் கற்றை விடு சுடர் மீக்காண்டு கனல் மிக்கு பற்றுதல் செல்லாத பலவினும் போய்ப்பற்றிடுமாள் அற்றெனலாம் இங்கோர் அறிவை முயங்காதரமே சந்திரர்க்கு நேருவமை சாலும் திருமுகத்துப் பைந்தொடிக்கை நல்லார் பலரும் புடை சூழ குந்தமொத்த நாட்டத்துக் கோதமனார்பன்னீனால் இந்திரற்கு நீங்கா இடற்பழிவொன்று எய்தியதே கூன்முகத்திங்கள் நெற்போதைய குழுவுக்கெல்லாம் தான் முதல் இரவியாகத் தன் கையார் சமைக்கப்பட்ட மான்முக நோக்கி முன்னோர் மலரையன் மையல் எய்தி நான்முகனானான் என்பனா முணராதன்றே மற்றள முனிவர் தேவர்மாய மாங்காம தன்னால் உற்றிடிசை இயற்கையெல்லாம் உரைப்பினும் உலப்பின்றாமால் அற்றலானிற்கையான் அவ்வா இழை மடந்தை கூட்டம் பெற்றிடும் ஒழுக்கம் தன்னைப் பேணலன் பிறப்பு நீப்பேன் பூண்டகு விலங்கள் திண்டோட்புரந்தரன் முதலோர் சீரும் வேண்டலன் இல்வாழ்வென்னும் வெஞ்சிரை அகத்தும் வீழேன் மாண்டகுலத்தின் மாயும் மயக்கொரியித் தவமென்றோதும் ஈண்டிய வெறுக்கை மேவி இன்பமுற்றிருப்பான் இவை பல உரைத்தலோடும் இருந்த குச்சகன்தான் இந்த குவலையமதிக்கு மாற்றார் கூறும் எல்லொழுக்கம் தன்னை நவையனை இகழான் என்றான் நான் மறைத் பூண்டான் என்னா துயர் கொடுசாற்றலுற்றான் குலத்தியன் போலுமேலோய்ப் பொருவின் மங்களம் சேர்பொன்னின் கலத்தியல் பூண்டோர் கண்ணியைக் கலத்தல் செய்து குலத்தியல் மரபின் ஓம்ப குமரரைப் பயந்தே அன்றோ நலத்தியல் தவத்தை யாத்தின் அண்ணரும் கதியில் சேரல் மண்பதை உலகமே போல் மாலுரா மயங்கு காம இன்பனி நுகர்கேயோ இசைத்தனன் இறந்த மேலோர் துன்பமும் நிறையம் சேர்வும் துடைத்திடும் தொன்மை நோக்கி அன்று புதல்வர்க்காக அறிவையைக் கோடியா சித்திரம் இலகு செவ்வாய்ச் சீரடிச் சிறுவர் தம்மை புத்திரென்னு சொற்குப் பொறு நிலை அயர்த்திப் போலாம் இத்தகவதனை நாடி இல்லறம் பூண்டு நிற்றல் உத்தம நெறியேயாகும் தவத்தினதொழுக்கும் அக்தே குவஉரு நிவப்பின் மிக்க கோடுயிர் குடுமி குன்றின் இவர் உரு காதலாளரியற்படு சாரலெய்தி திவவொடு போதலன்றிச் சேனுரவுகளும் தன்மை குவமையதாகும் இன்னே உயர்த்தவத் தொழுக உன்னல் தருவினில் விலங்கில் அன்ன தகையன பிறவிச்சால பருபயன்கோடற்கன்றோமற்றவை வரைதல் செய்யார் பெருகும் இல்லறத்தினோடும் பெருமகப் பொருட்டால் நீயும் அறிவையை மணந்து பின்னால் அருந்தவம் புரிதியன்றே இந்த நன்னிலை மேனாளே எண்ணிலை இன்னாள் காறும் முந்துசை கடனதாற்றி முற்றினை முறையே பன்னாட் சிந்தனை செய்தவானோர்க் கவி முதற் சிறப்புச் செய்யாய் மைந்தனி இன்னே நோர்க்கும் வண்ணமே எண்ணற் பாரோ இந்திர்புகழும் தொல் சீர் இல்லறம் புரிந்துழோர்க்கு தந்தமதொழுக்கம் தன்னில் தகுமுறை தவறிற்றேனும் சிந்திடும் தீர்வும் உண்டால் செய்தவர் கனைய சேரின் உயிந்திடல் அரிதால் வெற்பின் உச்சியின் தவறலொப்ப சுழித்தரு பிறவி என்னும் சூழ்திரைப்பட்டுச் சோர்வுற்று அழிதரு துயரநேமி அகன்றிடல் வேண்டுமேனும் கழித்தரு நாளான் நல்லார்கதுமென துறக்கலாமோ வழிமுறை நுமுனோரின் மற்றது மண்ணோ தேவரும் முனிவர்த்தாமும் செங்கண்மாலயனும் மற்றும் யா அவரும் அடந்தை மாறோடில்லற தன்மை மே வரப் பணித்தான் அன்றே விமலையோடு அணுகிமேனாள் தாவரும் புவனமாதி சராசரம் பயந்த தானூ மறுக்கலை அவன்தான் செய்த வரம்பினை வழியை வேண்டி வெறுக்கலை எனது கூற்றை விலக்கலை உலகின் செய்கை செருக்கலை இகலு மாற்றார் செப்பலை சிறிது மாற்றன் துறக்கலை எமரை இன்னே தொன்முறை உணர்ந்த தூயோ ஆடகவன அருந்ததியை நீங்கான் மாடுரையிறுத்தியும் வசிட்ட முனி என்போன் நீடுதவன் உண்மை கொடு நின்றன அதன்றி பீடுகள் யாலமிசைப் பெற்றபழியுண்டோ துயக்குரு பவத்திடை தொடர்ச்சி அறுதூயோர் நயப்பொடுவெறுப்பகலின் நாளு மடமானார் முயக்குறினும் மாதவ முயன்றிடனும் அன்னோர் வியத்தகு மனத்துணர்வு வேறுபடுமோதான் மேனவியல் பான் வரையும் மெல்லியலை மேவில் தானமுழதாகுமரி தானதவமாகும் வானமுளதாகுமிவன் மண்ணுமுளதாகும் ஊனமிழதாகும் அரிதொன்றுமிலையன்றே காண்தகைய தங்கணவரைக் கடவுளார்போல் வேண்டலுரு கற்பினர் தம்மெய்யுரையில் நிற்கும் ஈண்டையுளதெய்வதமும் மாமுகிலுமென்றால் ஆண்டகைமையோர்களும் அவர்க்கு நிகரன்றே ஆயிழையோடு இன்புறும் அறத்தை முதல் ஆற்றாய் தூய தவணன் நெறி தொடங்கல் புரிவாயேல் மாய காமவிடம் வந்தணுகினம்மா மேய வீதி காக்கினும் விலக்கி இடலாமோ துறந்தவர்கள் வேண்டியதோர் துப்புரவு நல்கி இறந்தவர்கள் காமரும் இருங்கடன் இயற்றி அறம்பலவு ஆற்றி விருந்தோம்பு முறையல்லால் பிறந்த நெறியால் பேருதவியாதோ மெத்து திரல் ஆடவரும் மெல்லியல் நல்லாரும் சித்தமுர நன்கினொடு தீது செயல் ஊழே உய்தபடியல்ல திளையாம் உழவர் ஒன்சை வித்து பயனே அல்லது வேறு பெறலாமோ நத்தபமதாகுமிழந்தனை நடாத்தி சுற்றமர நீங்குதுறவே துறவதம்மா மற்றது புரிந்திடி உனக்கு நவைவாரா அற்றது மறுத்துறையலானை நமதென்றா அன்ன பல மாமுனியறை திடலும் ஓரா முன்ன மறையாதிய மொழிந்த துணிவென்றார் பன்னகமணி திடுபரன் பணியுமென்றார் எண்ணினி உரைப்பதென எண்ணி இணைகின்றான் தத்தமதருட்குறவர் தாவில் வளம் நீங்கி அத்தீடை ஆழ்கெனினும் அன்பினது செய்கை புத்திரர்கள் தங்கள் கடனாம் புதுமையன்றே இத்திரம் மறுக்கலன் இசைந்திடுவன் யானும் தந்தை சொல் மறுப்பவர்கள் தாயுரை தடுப்போர் அந்த மறு தேசிகர்தமானையை இகந்தோர் வந்த நிசை வேத நெறி மாற்றினர்கள் மாறா செந்தழவாய நிறையத்தினிழை சேர்வார் ஆதலின் விளக்கல் முறை அன்றென வலித்து குணத்தின் மிகு குச்சகர்தம் அம்பொற் பாதமதிரைஞ்சிமுனியேல் பணியில் நிற்பன் ஓதுவது நக்குளதெனக் கழறலுற்றான் தன்னுரை கொழாத மனை வாழ்க்கையது தன்னில் வெண்ணிறையும் வீழும் வகையே விழுமி இதம்மா அன்னருடுமே வியமராடவர் தமக்கு பின்னும் ஒரு கூற்றுமுளதோ பிணியும் உண்டோ என் நுரையினிச் எஞ்சலிலவாகி மண்ணுமியல் பெற்றிடும் அடந்த யுழலேல கண்ணிதனையான் வரைவல் காயறி முன் என்னா சொன்ன மொழி கேட்டு மகிழ்வுற்று முனி சொல்லும் யானும் உய்ந்தனன் என் கிளை உய்ந்தன இணையதால் நினையீன்றாள் தானும் உய்ந்தனள் தவங்களும் உய்ந்தன தன்னழியதுமாற்றால் வானும் உய்ந்தன மண்ணுல உய்ந்தன வாசவனென வாழும் கோனும் உய்ந்தனன் என்னுரை மராமலுட்கொண்டனையதனாலே வேண்டும் வேட்கையை உரைத்தியால் மைந்த நீ விளம்பிய பெல்லாம் பூண்டு குற்றமோர் சிறிதுமில்லாததோர் பூவையைப் புவியின் பார் நின் வயிற் புணர்க்குவன் அங்கது செய்களாதொழிவேனேல் மாண்டிரந்திடும் குறைமதிக்கதிரன மாய்கையன் தவமென்றான் இணைய பான்மையிற்குச்சகன் சூளுரை எம்பலும் திருமால்முன் புனையும் மெய்ப்பெயர் தரித்த சே ஆங்கவன் பொலங்கழல் தனைப் பூண்டுவோர் தனையன் உய்பொருட்டால் இது புகண்டனைத் தவத்தினில் தலையான முனிவனீயுனக்கரியதாய் ஒரு பொருள் முச்சகந்தனிலுண்டோ ஆவதேனும் யான் உரைப்பதுண்டத்தனையற்றவர் அருளும் யாய் சாவதாயினர் தன்னையர் இல்லவர் தங்கையர் இளறானோர் காவலாடவர் தம்முடன் புதித்திடார் காசினி தனிலன்னோர் வீவதாயினர் பெருங்கிளை இல்லவர் வியத்தகு திருவற்றோர் குடிப்பிறந்திலர் பிணியுறும் இருமுது குரவர் பார் குறுகுற்றோர் கடுத்த எங்கியமிடற்றியாம் கடவுளர் பெயர் கொள்ளா தடுத்த மாக்கடம் பெயர் பெருபீடிலர் அழகை தன் நாமத்தோர் படித்தலன் தனில் புன்னெறிச்சமயமாம் படுகொழிப்பட்டுள்ளோர் பிணியர் மூங்கையர் பங்கினர் வெதிரினர் பிறர் தனிச் செல்வோர் கணிகை மாதரின் விழிப்பவர் பன்முறை காளையர் தமை நோக்கி நனிய காதலான் முன்கடை நிற்பவர் நலம் பெறப் புனைகின்றோர் தனிவில் உண்டியர் துயில் மிகும் இயல்பினர் தன்னினும் மோப்புற்றோர் ஒருமை தங்கிய கோத்திர மரபினர் உயர்ந்தவர் குரலானோர் கருமை தங்கிய யாக்கையர் நெல்லுறுப் படைத்தவர் பயனில்லா கருமை தங்கிய வடிவினர் பொன்னெனக் கவிஞழு காயத்தோர் தங்கிய பசப்பினர் விழர்ப்பினர் எருவையின் ஒரு நானிலாதவர் ஆடவர் புணர்ச்சியில் நணியவர் நகைக்கின்றோர் ஏனிலாதவர் பெருமிடல் சான்றவர் இருமுது தம் ஆணை நீங்கினர் சினத்தினர் இகலினர் அடுத்த முயல்கின்றோர் காண வேண்டினர் நடமுதலா என காமனார் கவல்கின்றோர் ஈசன் நண்பிலர் பெருந்தகை முனிவரை இகழ்பவர் உயிர் மீது நேசமென்பனை இல்லவர் தங்குல நெறிதனில் மாசு தங்கிய குணத்தினர் நிறையிலார் மனமெனும் காப்பில்லோர் தேசிகன்றனை மனிதனென்றுண்டினர் தேவரை சிலை என்றோர் பத்தின் மேற்படும் ஆண்டினர் பூத்திடு பருவம் வந்தணுகுற்றோர் ஒத்த பண்பிலர் அச்சமில் மனத்தினர் உருமென உரை செய்வோர் முன் ஒருவர் ஆர்வமுற்றவர் சேர வைத்த சிந்தையர் பெருமிதம் உற்றுளோர் மடமொடு பயிர்ப்பில்லோர் பிறப்பின் எல்லையில் விழியில்த் தோற்றிய பின் இழக்கின்றோர் மறுப்பையின்றிடும் கண்ணினர் படலிகை பயங்கிய நோக்கத்தார் குறிப்பின் மெல்லன வெஹியே விழித்திடும் குருடர் சாய் நயனத்தோர் சிறப்பில் பூஞ்சையின் நாட்டத்தற்கணத்தினில் திரிதரு செங்கண்ணோர் தூ உரு சென்னியர் நரைமுதிர் கூந்தலர் துகளுரும் ஐம்பாலார் வீரு கோதையர் சின்னமார்குழலினர் விரிதரும் அழகத்தோர் ஈரில் செம்மையர் பங்கியர் நிலநடை இறக்கிய கேசத்தோர் ஊறு சேர்த்தரும் ஓதியர் விளங்கின உறமிகு குரல் உள்ளோர் சிறுகு கண்ணினர் மிக நெடும் துண்டத்தர் சேர்ந்திடுப்புருவத்தோர் குறிய காதினர் உயர்த்தரும் எயிற்றினர் கோ நுறு கண்டோர் மறுவிராவிய முகத்தினர் சுணங்குரா மணிமுலை மார்பத்தோர் நுசுப்பிலர் சிலை எனவியன் மிகுவையினுள்ளோர் காயநூல் முறை உரைத்திடும் இயல்பிலா கடிதட நிதம்பத்தோர் வாயும் அங்கையும் நகமு முள்ளடிகளும் வனப்புரு சிவப்பில்லோர் மேயசின்மையிற் பரந்திடு பதத்தினர் மென்சிறை எகினம்போல் தூய நன்னடை இல்லவர் அங்குலி தொல்புவிதோயாதோர் இணையதன்மையராகிய மாதர்கள் ஏனையர் யாவரும் புனையுமங்கலமாகிய கடிவினைப் புரிதர வரையாதோர் அனையரேயனின் வேண்டலன் முழுவதும் அவறியல் அணுகாத வனிதையுண்டனின் வேண்டுவன் தேர்ந்தனை மரபினில் தருகின்றான் காட்டில் நின்றடு குற்றியின் நோற்புறு கவுச்சிகன் இவை கூற கேட்டு மூறலும் உவகையும் கிடைத்த நன் கேடில் சீருலகுள்ள நாட்டகம் தனில் நாடி நல்லியல் புல நங்கையை நின்பாலிற் கூட்டுகின்றனன் மானுதல் ஒழிகன குச்சகன் புரை செய்தான் குச்சகன் மைந்தனை நிறுவியே ஒல்லை சென்ற கிலத்தில் திருத்த குஞ்சுடர் மலிதரு செம்பொணிற் செய்ததோரணினாப்பண் அருத்தி சேர்கரக்குயிற்றிட வேண்டியோர் அருமணிதனைக் கொள்வான் கருத்தில் உன்னுபு தெரிபவன் போல் ஒரு கன்னியைத் தேர்கின்றான் அன்னவன் தன்னேர் முனிவரர் சிலர் வந்து அணுகலும் அவருடும் வினாவி சென்னிதன் தேயத்த நாஞ்செயிரிலாவனத்துச் சத்தி என்பால் கன்னிகை இருத்தல் உணர்ந்து மற்றவன் பார்க்கதுமெனச் சேரலும் காணூ தன்னடி வணங்க வெதிருர தொழுது தழுவியே அவனுடும் சார மாசரவி என்ற உரையுளிற்கொடு போய் வரன்முறை வழாமலே அமைத்த ஆசன திருத்திக் கன்னிகையொடுத்தன் பன்னியையாயிடை அழைத்து தேசிகனுற்றான் பணிமின் நீர் என்னா சென்னியால் இறைஞ்சு வித்துரிய பூசனை புரிந்து நகையொடுமுகமன் புகன்று அளவளாயினன் புனிதன் அறுசுவை கெழுவும் நரிய சிற்றுண்டி அமுதினில் தூயன்தி குறைவரும் அடிகற்கென்னிடை வேண்டும் கொள்கையதென்னனக் கூற மறுவரு தவத்துக்குச்சகமுனிவன் மகிழ்ந்தினி மாதவம் புரிந்து பெருமகள் தன்னை எனதொரு மகற்குப் பேசுவான் பெயர்தனன் என்றான் இணைய சொல் வினவி முனிவரன் மகிழா என் மகள் விருத்தையை இயல் சேர் உனது மைந்தற்கு நல்க முன் செய்த உயர்த்தவம் என் கொலென்றுரைத்து மணமுரணகையும் உவகையும் கிளற மணவினை செய்து மாதவத்துப் புனிதனை அங்கட் சில பகல் இருத்தி போற்றி செய்தொழுகிறோம் புழுதின் பங்கமில் உசத்தியன் பன்னியாகிய மங்கலை விடுத்திட மகள் விருத்தை ங்குளை ராயன் தன்னுடன் செங்க எல் பாய்புனல் திளைப்போயினாள் புனல் ஆடினள் மகிழ் சிறந்தனங்கனாரொடு மாசரு தாரகை மரபீர் சூழ் தருந்தே சுருமதியென திரும்பும் வேலையே உரு கெழுக்கனையொலி உருமுக்காண்டிடும் கருமுகிழி தனக்கணன்று காய்கனல் சொறிதரும் விழியது சூர்த்த மெய்யது பெருமத நதியொடு பெயருகின்றதே தாழொரு கரத்தது தடத்தின் சால்வனக் காழுறும் ஏயிற்றது கரைகொள் காலதால் ஏழுயர் குறும்பொரை இவமுன்றேற்றெதிர பாழியவரை துகள் படுத்துச் சென்றதே காண்டலும் பெருவினர் கவன்றவ்வாறு செல் ஆண்டகையோர்களும் அகன்று சிந்தினார் நீண்டிடு கடலிடை நிமிர்ந்த வெவ்விடம் ஈண்டலும் இருந்த புத்தேளிர் என்னவே கன்னிகை விருத்தையால் கண்டு துன்புரான்ன மென்னடையினர் அகன்று சிந்தலும் எண்ணினி இழைப்பதென்றிறங்கியேங்கியே உன்னருங் கடுப்பினில் உயற்றியோடலும் கீழ்ந்தரை போகிய கிளைஞராமெனத் தாழ்ந்திடுப்ப சும்புதல் செறியத்தான் மறைந்தாழ்ந்திடு கூவலொன்றுக அன்னதில் வீழ்ந்தனள் அழுந்தினள் விழிவுற்றாளரோ முடங்குளை அலங்குறு முதிய பூனுதல் மடங்களின் ஏரெதிர்வரினும் மாறுகொள் கடங்கல்லுள் மால்கரி கல்லென்றார்பொடு நடந்தது மலையமா நாடு சாரவே இருந்திடு மாதரார் யாண்டுமாகியே விரிந்திடுவோர் குழியி வியற்குமேனியர் சரிந்திடு கூந்தலர் தளரும் நெஞ்சினர் பிரிந்திடும் உவகையர் பெயர்ந்து நாடினார் தண்டமதெங்கணும் தானும் சிந்திடக் கொண்டலின் இதய கோட்டு மாதிரி கண்டிலர் கன்னிகை தனையும் காண்கிலர் உண்டிலை என உயிர் மண்ணிடையாரென வழேகவே கண்ணினை புனலுக களுழ்ந்து சோர்வுரா துண்ணென உணர்வுறத் துளங்கிச் சூழ்கனல் புண்ணுருவோரெனப் புலம்பல் மேயினார் பெண்ணுக்கணிகளமே பேரழகுக்கு ஓருருவே கண்ணுக்கணியே கமலத்துச் செந்திருவே மண்ணிப் புனல் படிந்தாய்வா நதியுமாடுவதற்கு எண்ணித் துணிந்தோயமை விட்டு போயினையே வன்னப்புனலாட்டி வல்லே புறங்காத்தென் மின்னைத் தருதிறனவே விடை கொடுத்த அன்னைக்கெண் சொல்வேம் அடுகலிற்பின் முன்னாக உன்னைத் தனிவிட்டு உயிர்கொண்டு போந்தனமே ஐயர் உசத்தியரும் அன்னையனும் மங்களையும் வையம் பரவுகின்ற மாதுலராங் குச்சகரும் கையரவின் மூழ்கக் கரந்தாயினி ஒரு கால் செய்ய முகமும் திருநகையும் காட்டாயோ என்னப்பலவும் புலம்பி இறங்குற்றே உன்னக் கருஞ்சீர் உசத்தியாந்தன் அற்றவத்தின் மண்ணுற்ற தெய்வ வனத்தின் மனை வாழ்க்கை பன்னிக்குவையுரைத்து பாவை நல்லாராவலித்தார் கேட்டிடலும் அன்னை வயிறதுக்கிக் கேள் கிளர் தீ ஊட்டரக்கே என்ன உருகி மனமருகி வாட்டடங்கண்ணீர் புதிப்ப வாய் வெறிய தன் கணவன் தாழ்த்துணையில் விழுந்து புகுந்தபடி சார்த்தினளால் ஒன்று புரி முனிவன் உவை கேட்டுக் கன்று பிரித்தாயின் கவன்றர்த்திக்கன்னியொடு சென்று பிரிவுற்றோரை நோக்கிச் சினக்களிரு கொன்றதுவோ அஞ்சாது கூறுமெனச் செப்புதலும் தூய புனலாடித் துறை புகுந்து சூழ்பொதும்பில் ஆயமுடனாடியகன்றிங்கு வந்திடலும் காயுமழல் வெங்கட்கடகளிரு வந்தது கண்டு ஓயுமுணர்வேதியோமும் ஓடினமா ஓடிவுலையா ஒருவர் நெறியொருவர் கூடல் இலதா அணியின் குழாம் சிந்தி சாடு மத கரியில் தப்பி விருத்தை இதனை தேடி அங்கன் காணாது சென்றனம் யாமென்றிடலும் சென்றாங்க வெள்ளைதன்னில் தேடித்தியங்குற்று நின்றான் மகள் நிறம் கிளறும் பொற்கலனோர் ஒன்றாக வெவ்வேறொரு நெறியில் சிந்திடக் கண்டு என்றாய்ப் படர்ந்த நெறி இயது முற்றா பூண் போகிய நெறியே தொட்டுப் புதல் விதனைக் காண்போமெனவே கனங்குழையாரோடேகி மான் போய கூவலொன்று வந்தணுக அங்கதனில் சேன் போய தன் மகளைக் கண்டு தெருமந்தான் கூவலுறுவது நோக்கி நெடிதுயர்த்து விழி வழி நீர் குதிப்ப குப்புர் ராவலியா மகளை எடுத்தகன் கரையின் பார்ப்படுத்தி அழுங்கலோடும் பாவையர்கள் தழிய் கொண்டு புலம்பினரால் அது கேட்டுப் பயந்த நற்றாய் காவிலூர் கோகிலம்போல் நெடிதரற்றிப் பெருந்து கடல் உட்பட்டாள் தன்பால் வந்த அவதரித்த நங்கை இதனை கைவிட்டு தறியாளாகி அன்பாலே உயிர் பதைப்பவ இறுதுக்கியா குலியாரற்றியேங்கி மின்பாலோர் மின்படிந்த தன்மை என அவளாக வீழ்ந்து தென் பாலிப் புகுந்தனையோ ஓ மகளே எனப் புலம்பித்தேம்பலுற்றாள் அன்னேயோ அன்னேயோ ஆ கொடியதரனேயோ அரியேனந்தோ முன்னேயோ நெடுங்காலம் குழவியின்றிப் பெரு முயன்று பெற்ற மின்னேயோ உயிரிழந்து வெள்ளிடையிற் கிடந்திடுமாள் விதியார் செய்கை இன்னேயோ யான் பெண் பிறந்து பெற்ற பயன் இதுவே என்றோ புலிக்கணங்கள் திரிகானில் ஒருமானை வளர்த்ததனைப் போக்கி நின்றே அலக்கண் உருவோரெனவே கைவிட்டுத் தமியேனும் அழுங்கா நின்றேன் மலக்கமலத் திருவைநிகர் என் மகளைக் கொல்லிய முன்வந்ததந்த கொலைக்கழிற்றின் வடிவன்றே கொடியேன் செய்றும் பவத்தின் கோலமன்றோ அறங்காட்டிச் சென்றதுவோ தெய்வதமும் இங்கிலையோ அரிதாமுத்தி திறங்காட்டுத் தவனெறியும் கலியுமினிச் சேர்ந்ததேயோ மரங்காட்டும் மனக்களிருவந்தடற்கைண்டனது மாதுமாண்டு புறங்காட்டிற்கிடந்திடுமோ என்னே என்னே இதுவோர் புதுமையாமே என்றிவை பலவும் பன்னி இடருழந்தரற்றும் வேலை மன்றலங்குழலின் மாதர் வளைந்தனர் இறங்கி மாழ்க ஒன்றிய கேளிரல்லாரியாவரும் உருகிணைந்தார் அன்றவன் நிகழ்ந்த பூசல் ஆகுலமறைதற்பாற்றோ கோட்டமில் சிந்தையோ நாங்குச்சகன் குறுகியங்கண் நாட்டநீர் பனிப்பச் சோறும் நங்கையர் தம்பாலை மீட்டினித் தருவன் மாதை விம்மலிர் என்னாவேரோர் மாட்டுரவிருந்த தந்தைக் கிணையன வகுத்துச் சொல்வான் மறைமுதலாயுநூல் மருளரவுணராமாக்கள் சிறியரேமுதியற்பற் பாலர் சேயிழைமகளிர் இன்னோர் உருவதோர் அவலம் செய்தாய் ஒழுவினை முறையும் ஓராய் அறிவ நீ இன்னேயாயின் அருதுதனிக் கற்பாலார் கேளையாமனத்தில் துன்பம் கிளத்தலை கேடு நீங்கி நீழையா உயிர்த்தார்போலின் நேரிழைக் கன்னிதன்னை நாளை யான் விழித்து நின்பால் நல்குவன் நல்க நீ நங் காளையான் அவர்க்குப் பின்னாட்கடிமணம் பொரிதி அன்றே ஐயமென்றுளத்திலு அழுங்கலை விதியுமற்றே மெய்யுணர்வதனார்கண்டாம் விருத்தை தன் யாக்கை தன்னை மொய்யொரு தைலத்தோணி மூழ்கு வித்திருத்தீன்றே பொய்யனனோற்று மீட்டுத் தருகுவன் உயிரை என்றான் சாற்றியதுணர்ந்து தாதை தைலத்திலிட்டு மாதைப் போற்றினன் இருப்பமேலோன் போயொரு பொய்கை மூழ்கி கூற்றுவர் புகழ்ந்து நோற்பக் கொடுங்குழை மடவாரஞ்ச காத்தன முன்னர் வந்த களிரு மீண்டடைந்ததம்மா தடமிகு புனலுட்புக்கு தாடினால் உழக்கிச் சாடி படவரவனைய செய்கைப் பருவலித்தடக்கை தன்னால் இடைதொறும் துழாவி நின்ற இருந்தவ முனிவர் பற்றி பிடர்மிசை ஏற்றிக் கொண்டு பெரிது சேன் பெயர்ந்ததன்றே கோதரு குணத்தின் மேலாம் குச்சகன் என்னும் தொல்பேர் மாதவன் உணர்ந்து பின்னர் மதக்களிரதனை நோக்கி இதனைப் பற்றிச் செல்வதென் கொள்காரணமென்றெண்ணி ஓதியின் வலியால் அன்னதோள் முறை உன்னலுற்றான் மாவதத்தினை இழைத்திடும் பூட்கையின் மத நீர் காவதத்தினும் கமழ்தரு கலிங்க நாட்டதன் பால் ஆவதத்தனேர் மாக்கள் வாழ் அறிவுரம் நதனில் தேவதத்தன் என்று ஒரு வணிகரில் திலகன் அண்ணவன் பெருமகன் தருமதத்தன் என புவிக்கண் மேலவர் புகழ் செய்யறம் புரி புகழோன் கவர்ச்சியின்றி மூவகைப் பொருளையும் காண்போன் உவப்பு நீடியே இரு நிதிக்கிரையினும் உயர்ந்தோன் தந்தை அன்னையும் இரத்தலும் தமியனேயிச் சிந்தை வெந்துயிர் உழந்து பின் ஒருவகை தேர அந்த வேலையின் அவன் பெருந்திருவினை அகற்ற வந்து தோன்றினன் மனமருள் செய்வதோர் வாதீ முண்டிதப்படு சென் நீயன் தாதுவின் முயங்கு குண்டலத்தினன் கோலநூல் மார்வினன் நீற்று புண்டரத்தியல் நெற்றியன் கஞ்சுகன் புதியோன் கண்டி கைக்கலன் புனைந்துளோன் வேத்திரக்கரத்தோன் அவனைக் கண்டனன் அடிமுறை வணங்கினன் அருவான் சிவனைக் கண்டனநாமெனப் பெருமகிழ்ச்சிரந்தான் புவனிக்குள்ளவர் எண்ணினும் சாலவும் புதிய தவமிக்கோரிவர் என்று கொண்டுரையுளி சார்ந்தான் பொன் அருங்கலம் திருத்து பூ குயுடைப் புழுக்கள் நன்னலம் பெற அறுத்தினன் முகமனும் நவின்றான் பின்னர் அன்னவன் தனை எதிர்நோக்கினன் பெரியோய் என் இவன் வந்ததென்ற நன் வணிகருக்கிறைவன் ஈசன் தந்திடுவிஞ்சையொன்ற மக்குளதெவர்க்கும் பேசும் தன்மையதன்றது குரவற் பார்ப்பெரிதும் நேசம் பூண்டவர் குறைப்பது நெஞ்சினில் சிறிதும் மாசின்றாயனிற்குணத்துவன் அக்தனவகுத்தான் சரதமே இது சம்புவின் வந்ததோர் தகைசால் இரதமுண்டது பொன்னெனச் செய்தனம் எமக்கோர் அரிதுமன்றது போல்வன பலவுளவைதாம் விரதமாதவரல்லார்கொலோ விரும்பார் காரிரும்பையும் நாகத்திற்காட்டுதும் கரிய சீரிரும்பினைப் பொன்னென உறைவரச் செய்வாம் மேருவும் கையிலாயமும் என்றிது யாரும் நோக்கவே காட்டுதும் இவை நமக்கரிதோ எய்தும் ஈயமும் இரதமும் வெள்ளியதெனவே செய்து மன்றியும் பங்கத்திற் செம்பொனும் தெரிப்பாம் நொய்தின் அன்னது வலியுறக் காட்டுதும் நுவலும் கைதவம்பையில் மாக்களுக்கிணையனக் கழறாம் இரும்பினில் செம்பு வாங்குவம் ஈயமுமற்றே வரம்பிலாததோ தரணியண்டங்களை மரபின் அரும் பொன் வண்ணமதாக்குவம் வல்லவாறு அரைய விரும்பினாமெனின் யாண்டு மோரளப்பில வேண்டும் ஒன்று கோடி பொன்னாக்குவங்க கோடியதொளவேல் குன்றுபோலவே கோடியிற்கோடி செய்குவமாள் நின்றன குளப் பொருளெலான் தருதியேல் நினது மன்றல் மாளிகை நிதிக்கிடம் இல்லன வகுப்பாம் என்னவே மொழி சோரனை வணங்கினன் இமைப்பின் முன்னர் உள்ளதுந்தான்றனதுரிமையால் முயலப் பின்னர் எய்திய நிதியமும் பேழையானவற்றின் மண்ணு பூண்களும் கொணர்ந்தனன் முன்புற வைத்தான் வயிற்றமானிதி நோக்கலும் வணிகரில் திலகர் உய்த செல்வமும் இதுபோலோ ஓவன உரையாக் கைத்தலம் கொடு கைத்தலம் புடைத்துடுக்கணங்கள் நத்த வேளையில் நகைத்தான் இந்தனின் பொருள் நம்முடை விஞ்சையில் இறைக்கும் வந்திடாது நாம் உருக்குறு உகந்தனில் வழிவி சிந்துகின்றதற்கிளை இது நமது பின் பிரியின் அந்தமில் பொருள் கொடுக்குவம் வைத்தி என்றறைந்தான் முனியல் ஐய நீ வேண்டிய பெருநிதி முழுதும் இனிது நாடியே கொணறுவன் இருத்தி என்று புனையும் மாடையும் நிலங்களும் மணிகளும் போனும் மனையும் மாக்களும் பகர்ந்தனன் நிகரிலாவணிகன் பொறுமதத்தினை இழைத்திடு மறுப்புயர் புழைக்கை பெருமதக்கரியன்னவே மயங்கினன் பெரிதும் வருமதத்தமென்ற ரத்தையும் பகர்ந்து மெய்வணிகன் தருமதத்தனாம் பெயரினை நெருவினன் தரைமேல் இத்திறத்தினில் தேடிய பெருநிதியனை தும் கைத்தலங்கொடு தாங்கியே கரவன் முன்காண வைத்து நிற்றலும் மகிழ்ந்தனன் அவையெல்லாம் வாங்கி மொய்த்த செங்கனல் தீயிடை உறுக்குதல் முயன்றான் திரட்டி யாவையும் ஓருருவாக்கினன் செழும் பொன் இரட்டி தூக்கியரதம் ஆங்கொரு சிலையிட்டு மருட்டி ஆடகம் முழுவதும் உரைத்தவை வலிதா உருட்டி மட்பெருங்குகையினில் மருந்தையுள்ளுறுத்தான் பண்ணுறுத்திய கனகமுள்ளிட்டதன் பாலும் எண்ணுறுத்திய மிசைக்கணும் களங்க முன்றிட்டு மண்ணுருத்தினற்றுகில் கொடு பொதிந்தனன் மருங்கில் கண்ணுறுத்திய செந்தழற்புடைமிசை கரந்தான் நூற்று நான்கொடு நான்கு குக்குடப்புடம் நொய்தின் வீற்று வீற்றதா விட்டது நோக்கினன் மிகவும் மாற்று வந்தது பழுக்குமோர் வராகியின் மருளேல் காற்றிலாததோர் உறையுள் மம் செய்ததோர் உரையுளைக் காட்டலும் சென்று வாமம் செய்ததோர் இந்தனக் குவான்மி செய்மறவோர் ஈமம் செய்த செந்தழற்கொடுவராகி மேலிட்டு தூமம் செய்தனன் அங்கியும் அவனெதிர்துறந்தான் ஓங்கி நாட்ட நீர் பொழிதர ஆறுயிர்வுலைய வீங்குகின்றமே வெதும்புற எங்கனும் வியற்ப மூங்கயாமென மொழிகிலான் போவது முயலான் பாங்கிருந்திடுவணிகர்கோன் பட்டதார்பகர்வார் எல்லை அன்னதிற்புதிந்திடு பொற்புகையெடுத்து மெல்லனத்தனதாடையிற் கறந்தனன் வெய்யோன் வல்லையக் குகை போல ஒன்றிருந்தது மருங்கில் செல்ல வைத்தனன் தழற் பெரும் புகையையும் தீர்த்தான் தத்த இக்குகையினின் கையில் தாங்கினை தழல் மேல் வைத்து என்றனன் அவனது புரிதலும் மரபின் அத்தகுஞ்செயற்குரியனையாவையும் அமைத்து வித்தகம் பெறச்சேமியா ஒரு விதித்தான் உண்டி இகந்துரையாடலையாகிப் பெண்டிரை வெக்கல் பெறாய்பிறர் தம்மைக் கண்டிடல் இன்று கருத்தினில் எம்மை கொண்டிரு முப்பகல் கோதில் குணத்தோய் நெய் கமல் செஞ்சடை நீலிதன் முன்னோர் மொய்கனல் வேள்வி முடித்திடல் உண்டால் செய் கடன் அன்னது தீர்த்த பின் நாலாம் ஏகுதும் மற்றவன் என்றான் அம்முறை செய்கன ஆங்கவனடியை மும்முறை தாழ்ந்து முதல் பெருவணிகச் செம்மல வன்புடை சென்றிலன் நின்றான் மைம்மலி சிந்தையன் வல்லை அகன்றான் காவதமோரொரு கண்ணலின் ஆகப் போவது செய்து புறத் துருமாறி வாவினன் வேறோர்வளாக மதுற்றான் ஏவலின் வைகினன் இத்தலை வணிகன் முப்பகல் போதலும் மூதறிவுள்ளோன் செப்பிய நாள் வரைச் சென்றுளவென்றே இப்பகல் வந்திலன் என்னை அவன் சொல் தப்புவனோவெனவே தளர்கின்றான் நீடிய தொல்புகள் நீலி இருக்கை நாடினன் மேதகு நன்னகரெங்கும் தேடி நன்மால் சிந்தையனானான் வாடினன் மீண்ட நன் மாளிகை வந்தான் அடுத்து முன் வைத்த அருங்குகை தன்னை எடுத்தது நோக்கியிரும்பதுவாக வடுத்தவிர் சிந்தையன் மாயை கொலன்னா பிடித்தனது வீழு முன் வீழ்ந்தான் அத்தம் மனைத்தும் மகன்றிடலோடும் பித்தின் மனத்தொடு பீழையனாகி எய்த்தனன் ஆயுளின் எல்லையும் எய்தத் தத்தனும் விண்ணிடை சார்ந்தனன்றே அரந்தனை விற்ற அருஞ்செயலாலே மரந்தருதத்தனும் தத்தனும் கரியாகி பிறந்தனன் முன்னுறு பெற்றியதெல்லாம் மரந்தனன் என்று மனத்திடை கொண்டு மாற்றுவன் இப்பவம் வல்லையினென்னா சாற்றினன் முன்பு தவம் புரிவேலை நோற்றிடுமோற்பகல் நோன்பவைதான் இவ்வாற்றலீ பத்துழையாகுகவென்றான் இப்பரிசங்கண்ணி எம்புதலோடும் அப்பொழுதன்னவன் ஆண்டுருவேழம் மெய்ப்படி வந்தனை வீட்டினன் யாரும் செப்பரிதாகிய தேருவான அந்தரதுந்துபி அத்தனவானோர் சிந்தினர் பூமழை சேனிடை நின்றும் வந்தது தெய்வதமான மதன்பால் இந்திரநாமையேறினே பாசிழை மங்கையர் பற்பலர் சுற்றா வீசினர் சாமரை விண்ணுரைகின்றோர் ஆசிகள் கூறினர் அங்கவன் நிற்கும் தேசிகனாரடி செங்கை குவித்தான் நோக்கினன் மாதவ நோன்மையுளானை வாக்கினில் வந்தன வந்தனை செய்தான் நீக்கரும் வினை நீக்கினைஎன்னா மேக்குயற் பூங்கவர் விண்ணுலகுற்றான் விண்ணிடையேயவன் மேவுதலோடு மண்ணிடை நின்றிடு மாதவன் முன்போல் எண்ணறு நோன்பது ஏற்றலுமன்னோன் கண்ணியதென்றிசை காவலன் வந்தான் முன்னுறு கூற்றுவன் முப்பகை வென்றோய் உன்னிலை நோக்கி உவந்தனம் நம்பால் என்னை கொல்வேண்டியதென்றலும் மன்னோன் தன்னடி வேண்டிது சாற்றுதல் உற்ற உந்திய சீர்த்தி உசத்தியன்மானன் மைந்தன்மணம் செய்ய வந்தனன் அந்நாள் நென்னல் முடிந்தனள் முன்போல் தந்தருள் என்றிது சாற்றுதலோடும் அத்தகு போழ்தினில் அந்தவனென்போன் இத்தவன் வேண்டிய ஏந்திழையாவி வைத்தனமே எதுவல்லையின் நீட்டிங்கு உய்திடுவாய் எனவற்றுடு சுற்றான் கொற்றவன் இங்குது கூறி மறைந்தான் சொற்றது உணர்ந்திடு தூதுவன் முன்போய் உற்றிடும் ஒவ்வுயிரைக் கொடுபோந்து மற்றவழியாக்கையுள் வந்திடுவித்தான் குடற்குழுயிர் வந்திடலும் புகுந்தது மெய்யுணர்வு சிறிதுயிர்த்த நாசி துடித்தன கால் பதைத்த துறந்துளங்கி முகம் விளங்கியதால் துவண்டதாகம் எடுத்தன கை அசைந்தன தோல் இமைத்தன கண் விழித்தனவால் இணைய காலை மடக்கொடியும் துயிலுணர்ந்தாள் போலெழுந்தாள் எல்லோரும் மருங்கிற் சூழ்ந்தார் அன்னை அவள் தனைத் தழுவி இறங்குற்றாள் தந்தையெடுத்த பல்கால் சென்னிதனில் உயிர்த்தே தன் இரு குரங்கின் மீமிசையே திகழச் சேர்த்தி என் நடிகள் என் எனது தவ பயனாகும் எந்தை நின்னல் சொன்னபடித்தவமமியற்றி உய்வித்தான் இவளை என்று துணிவிற் சொற்றான் சுற்றுகின்ற கிளைஞர்களும் எல்லோரும் அதிசயிப்ப தொல்லைஞாலம் பெற்ற திரு அணையாள் தன் பெண்ணணங்கை முகநோக்கிப் பேதை நீ ஈண்டுற்றதுவும் இறந்ததுவும் மீண்டதும் உரைப்படவே உரைத்தி என்ன பொற்றுடியாள் அது வினவி பூந்ததொரு பரிசனைத்தும் புகழலுற்றாள் நீடிய மங்கையர் பண்ணைை தன்னுடனே போந்ததும் நெடுநீர்க்கான் யாராடியதும் மீண்டதுவும் கடக்களிரு போந்ததும் அதனைக் கண்டே ஓடியதும் தான் ஒருத்தி தனித்ததுவும் கூவலிட உலைந்து வீழ்ந்து வீடியதும் மீண்டதுவும் தெந்திசை கண் நிகழ்வனவும் சொற்றாள் சொன்ன மொழியது கேளா மிக தூயோன் கொன்னவிலும் முத்தலைவே கூற்றுவந்தன் அருள்பெற்றுக் குறுகளோடு முன்னுறவே எதிர் சென்று பெருங்கிளையும் பன்னியுமனியும் பெற்ற கன்னியும் வந்தடி வணங்கிப் போற்றிச் செய்ய வரன்முறையே கருணை செய்தான் என்னுயிரும் பெரும் கிளைஞர் தம்முயிரும் இல்லறத்திற்கு என்ற பன்னி தன்னுயிரும் நட்டோர்கள் தமதுயிரும் நின்றிடையான் தவத்திற் பெற்ற மின்னுயிர் தந்தருளினையால் அரிதோ நிற்கிதுவம்மா வேலை ஞாலம் மண்ணுயிர்காத்தளிப்பவனும் நீ எனவே எனதுள்ளம் மதித்ததன்றே வள்ளலையுன் திருவுளத்தை யார் உணர்வார் கவுச்சிகனா மகற்கு யான் பெற்ற தெள்ள மிருதமனைய மொழி விருத்த கன்னிகையை திசையின் கொள்ளுதற்கு வந்தனையோ கூற்றுவனாற் போன உயிர் மீண்டு மெல்லவரும்படி அழைத்துத் தந்திடுவான் வந்தனையோ விளம்புகையா என முனிவன் தனை நோக்கி முகமன்கள் இவை பலவுமெடுத்து கூறி அனையவனையுடன் கொண்டு சுற்றத்தாரெல்லாருமடைந்து சூழ மனைவியொடும் புதல்வியொடும் மடமாதர் தங்களொடும் வல்லையேகி தனதுரையுள் இடைப்புகுந்து வீற்றிருந்தான் ஆற்றரிய தவத்தின் மேலோன் பின்பும் ஒரு சில வைகள் குச்சகனை அவனிருத்திப் பெரியோயிங்கன் என் புதல்வி தனையளிப்பன் உன்மதலை தனைக்கொண்டே ஏகு என்ன தன் புதல்வற்கொடுவரலும் விருத்த எனும் கன்னிகையை தழல் சான்றாக அன்பினுடு நன்னால் இலோரைதனில் விதிமுறையே அருள் செய்தானால் அருள் புரிந்திடுதலும் அன்பினா நியைந்திருவரும் இல்லறம் இயற்ற பல்பகல் கருணிசை குச்சகன் கண்டு மாதவம் புரிதறவே வட புலத்திற்போயினான் போதலும் இருந்திடும் புனித வேதியன் மாதவலியினால் மாதின் நோன்பினால் மேதி நிவியிடமிருகண்டென்னவோர் காதலன் உதித்தனன் கணிப்பில் காட்சியான் அப்புதல் வர்க்கியாண்டாறு சென்றுழீமை பிரமச் செயல் விளங்குபான்மையால் முப்புரி நூல் வினை முடித்துத் தாதை போல் செப்பருமாதவன் செய்யப் போயினான் ஊற்றமா மிருக கண்டூயன் என்றிடும் ஆற்றன் மாமுனிவரன் அகலவன் அவன் தோற்றமாகிய சுதன் தொன்மை நாடியே போற்றினன் ஆதியேற்புரியும் செய்கடன் சொற்களை தெரிமறுத்துவதி என்றிடும் முற்கலன் மகள் தனை பின் நற்கலை அணிகலன் நல்கி நீக்கிய நான் வதுவை முற்றினான் இருந்தனன் அனாமயம் என்னும் பேரொடு பொருந்திய வனத்திடை புதல்வர் இந்தியே வருந்தினன் தமருடும் மாது தன்னொடும் அருந்தவன் காசியை அடைதல் மேயினான் அடைந்ததோர் அமரர் யா வரும் கடைந்திடு திரைக்கடலைய கங்கை நீத் குடைந்தனன் ஆடினன் குழுமி மாதவர் விடைந்திடுமருகிடை விரைவில் மேவினான் பொன்திறன் மாமதில் புடையதாமணி கன்றிகை என்பதோர் கடவுளாலயம் சென்றனன் சூழ்ந்தனன் திங்கள் வேணியான் மன்றமர் திருவடி வணங்கிப் போற்றினான் மெய்ப்படுமறையுணர் மிருகண்டென்பவன் அப்பெருங்கோயிலுக்கணித்தோர் பாங்கரில் செப்புருமாகம தெளிவு நாடியே மைப்பெரும் கண்டனை வழிபட்டானரோ ஆதவம் பனிமழை அநிலத்தச் சுராப் பாதவமாமெனும் பருவமாறினும் பேதை பங்குடைய வெம்பிரானே உன்னியே மாத்தவம் புரிந்தனன் மதலை வேண்டியே அருந்தவம் ஓரியாண்டாற்ற தொல்லை நாட் பொருந்திய மூவையில் பொடித்த புங்கவன் வரந்தனை உதவுவான் வந்து தோன்றலும் இருந்தவ முனிவரன் இறைஞ்சிப் போற்றினான் முந்தூரு முனிவரன் முகத்தை நோக்கினி சிந்தையில் விளைந்தது என் செப்புகின்றலும் மைந்தனை வேண்டினன் வரத்தை நல்கன எந்தையும் ஒருவல் செய்திணைய கூறுவான் தீங்குரு குணமேமிக்கு சிறிது மெய்யுணர்விலாமல் மூங்கையும் வெதிருமாகி முடமுமாய் விழியுமின்றி ஓங்கிய ஆண்டு நூறும் உருபிணி உழப்போனாகி ஈங்கொரு புதல்வன் தன்னை ஈதுமோ மாத்தவத்தோய் கோலமை வனப்புமிக்கு குறைவிலா வடிவமெய்தி ஏழு உறுப்பிணிகளின்றி எமக்கும் அன்புடையோனாகி காலமெண் இரண்டே பெற்றுக் கலை பல பயின்று பாலனைத் தருதுமோனின் எண்ணமென் பகர்தி என்றான் மாண்டகு தவத்தின் மேலாம் மறைமுனி அவற்றை ஓரா ஆண்டவை குறுகினாலும் அறிவுளாகியாக்கை கீண்டொரு தவறுமின்றி எம்பிரான் நின்பால் அன்பு பூண்டதோர் புதல்வன் தானே வேண்டினன் புரிக வென்றான் என்றிவை துணிவினாலே இசைத்தலும் ஈசன் நிற்கு நன்றி குமரன் தன்னை நல்கினமென்று சொல்ல நின்றுடு முனிவன் போற்றினெஞ்சகம் மகிழ்ச்சியெய்தி ஒன்றிய கேளிரோடும் உரைந்தனன் உறையும் நாளில் கூதலையிடும்பை நீங்கப் புரை தவிர் தருமம் ஓங்க மாதவ முனிவர் உய்ய வைதிக செய்வம் வாழ ஆதிதன் அருளினாலே அந்தகன் வாழ அந்நாள் காதலி உதரத் தாங்கோர் கருப்பம் வந்தடைந்ததன்றே அடைதலும் அதனை நோக்கி அறிதறு முனிவன் ஆண்டை விடையவன் அடியார் யார்க்கும் வேண்டிய வேண்டியாங்கே நெடிது பல்வளனும் ஈந்து நிறை தரு திங்கள் தோறும் கடனியல் மரபு மாற்றிக் காசியின் மேவினானே கரை உயிர் திலங்கு தந்தக் காய்ச்சின ஆரவம் கவ்வ குறை திங்கள் அமிர்தினைக் கொடுத்தாங்கு மறை உயிர்த்தருளும் செவ்வாய் மதலையை வயாவின் மாழ்கி பொரை உயிர் தருளில் தந்தாள் பொரை தரு திருவைப் போல்வாள் மீனமும் முடிந்த நாளுமே உற மிதுனன் செல்ல ஊனமில் வெள்ளி தானும் ஒன்பனும் உச்சமாகும் தானமுற்றினிதுமேவத்தபனனே முதலாவுள்ள ஏனையர் முனிவர் நாகர் இடந்தொரும் இருப்பமன்னோ நன்னினன் புவியின்மைந்த நவமணி குலமும் பொன்னும் சுண்ணமும் மலரும் தாது தூயமென் கலவைச் சார்ந்தும் தன்னுறு நான்சேரும் தலைத்தலை கொண்டு தாவில் விண்ணவர் மண்ணுளோர்கள் வியப்புற வீசியார்த்தார் தேவதந்துபிகளார்த்த செய்தவை யோம்பி மாற்றும் மூவர்களன்றி ஏனோர் முறை முறை யாசி செய்தார் யாவதென்றுணர்தல் தேற்றாதின் நகர் அன்றி நேமி காவல் செய் உலகம் யாவும் களிமயக் குற்றன்றே தந்தையும் அதனைக் கேளாத்தடம் புனற்கங்கை மூழ்கி அந்தனர் முதலோற்கெல்லா மாடகம் பலவும் நல்கி முந்தூரு கடன்களாற்ற முளரிமேல் முனிவன் மேவி மைந்தனுக்குரிய நாமம் மார்க்கண்டன் என்று செய்தான் மறுப்படா திங்கள் போல வளர்தலும் மதியம் தோறும் உருப்படை உபனிட்டானம் ஓதனம் பிறவும் முற்ற நெறிப்படும் ஓரியாண்டின் நெடுஞ்சிகை வினையும் ஆற்றி சிறப்புடை இரண்டாம் ஆண்டிற் செவிநெறி புரிதலுற்றான் ஏதமில் ஐந்தின் முன்னூல் இலக்கண விதியும் செய்தே ஓதிடும் கலைகளெல்லாம் உள்ளுர உணர்த்தும் காலை வேதமும் பிறவும் கொண்டவியன் பொருள் தெரிந்து மேலாம் ஆதியே சிவனென்றெண்ணி அவனடி அரணென்றுற்றான் அரணை முன்னிறைஞ்சி அன்னான் அன்பரை தாழ்ந்து தங்கள் குரவனை வணக்கம் செய்து கோதரு முனிவர் தம்மை பரவியே பயந்த மேலோர் பாத பங்கயங்கள் சூடி பிரமமாம் ஒழுக்கம் நாளும் பேணினன் பிறப்பு நீ போன் இந்த வாரியலும் காலை எண்ணிரண்டானையாண்டும் வந்ததால் அதனை நோக்கி மைந்தனை நோக்கி வாழா தந்தையும் பயந்த தாயும் தனித்தனி இருந்து சாலவெந்துயர்க்கடலின் மூழ்கி விம்மலுற்றி இறங்கி நைந்தார் ஆங்கது மதலை காணா அடியை வணங்கி அன்னோர் பாங்குர அணுகினீவிர் பருவரல் உருகின்றீரால் ஈங்கிது என்னே என்னும் யாது முன்றறிதல் தேற்றேன் நீங்கும் இன் அவலம் நும்பால் எய்திய நிகழ்த்துமென்றான் கூறிய மொழியுட்கொண்டு குமரணி இருக்க நம்பால் வேறொரு துயரமெய்தி மெலிவதும் உண்டோ மேனாள் ஏருடை அமலமூர்த்தி ஆண்டு நின் தனக்கீரைந்தும் ஆறுமென்றழித்தான் அந்நாள் அடைதலின் அவலம் செய்தே என்றுரை செய்த தாதை இடரு முகத்தை நோக்கி ஒன்று நீர் என்றும் வேண்டாமுயிர்குயிராகியன்றும் நின்றிடுமரனைஏத்தி அருச்சனை நிரப்பிக் கூற்றின் வன்றிரல் கடந்து நும்பால் வல்லை வந்தடைவன் மன்னோ இருத்திரால் ஈண்டே என்னா ஏதுக்கள் பலவும் செப்பி கருத்துர நெடிது தேற்றிக் காண்முறை வணங்கிருப்ப திருத்தகுமர்புள்ளிச் சென்னியும் மோந்து முன்னர் வருத்தமும் நீங்கிச் சிந்தை மகிழ்ந்தனர் பயந்த மேலோர் இருமுது குரவர் தத்தம் ஏவலின் ஈசன் என்னும் ஒருவனதருளும் அன்புமுடன் ஒரு துணையாய்ச் செல்ல ஒருவர் மகிழ்ச்சி பொங்கப் பொள்ளென பெயர்ந்து போகித் திருமணி கன்றிகை பேர் செம்பொன் ஆலயத்திற்புக்கான் என்புனை குறுகக் கண்ணீர் இழிதர பலம் செய்து ஈசன் முன்புர வணக்கம் செய்து முடிமி செய்டிகள் சூடி தென்புலத்தொருசாரெய்தி சிவனுறுச் செய்து பன்னாள் அன்புடன் அரிச்சித் தேத்தி அருந்தவம் ஏற்றியிட்டான் ஈசனும் அவ்வழி எய்தி நற்றவம் பூசனை அதனுடு புரிதியால் அது மாசிலதாதலின் மகிழ்ந்து நீ இனிப்பேசுக வேண்டிய பெறுதற்கென்னவே ஐயனே அமலனே அனைத்துமாகிய மெய்யனே பரமனே விமலனே அழர் கையனே கையனேன் காலன் கையுரா துய்யனேர் வந்து நீ உதவென் ரோதலும் அஞ்சலை அஞ்சலை அந்த கற்கெனாச் செஞ்சரன் இரண்டையும் சென்னி சேர்த்தலும் உஞ்சனன் இனியென ஓத ஒல்லையில் நஞ்சணிமிடற்றினான் மறைந்து நண்ணினான் நன்னிய பின்னரே நவையின் மைந்தனுக்கெண்ணிரண்டாண்டனும் எல்லை செல்லலும் விண்ணடை முகிலன விசை கொண்டொல்லையில் துண்டனவோர் எமதூதன் தோன்றினான் பண்டு முப்புறமெறி படுத்த புங்கவன் புண்டரீகப்பதம் பரவும் பூசனை கண்டனன் வெறுவிமார்கண்டன் தன்னையான் அண்டுவதறிதனாக போயினான் தீயழ நோக்கியே சென்றிடா விசேன் போயதோர் வல்லியம் போரும் தன்மையான் வே என வந்து பின் மீண்டு தென்புல நாயகன் அடிதொழா நவிரல் மேயினான் இந்திரற் புகழ் தரும் இறைவ கேட்டியால் அந்தியின் நிறமுடையண்ணல் பாலுரு சிந்தையன் அவனடி சேரும் சென்னியோன் சந்ததம் அவன் புகழ் சாற்றும் நோன்மையோன் ஈசனதருச்சனை ஏற்றுகின்றனன் ஆசரு மனத்தினன் அறிவன் அந்தணன் காசியின் இடத்தன் மார்க்கண்ட பேசிய சிறப்புடைப் பெயர் பெற்றோங்குவான் அன்னதோர் பாலனை அணுக அஞ்சினன் முன்னரும் ஏகலன் முக்கன் எம்பிரான் தன் நுழையிருந்தனன் தண்ட நாயக உன்னுதி இதுவென உணரக் கூறினான் கூறிய அளவையிற்கூற்றன் துப்பினை ஆரிய செந்தழக் கருத்தினாலென சீரினன் உயிர்த்தனன் சிறுவன் ஆங்கவன் ஈரிலனாகிய இறைவனோ வென்றான் தருதியன் கணகரை என்று தண்டகன் உரைசெய நின்றதோர் ஒற்றன் ஓடியே வருதிர் நும் மழைத்தனன் மன்னன் என்றிடக்கரணர்கள் வந்தனர் கழல் வணங்கினார் இறையவன் அவழி எவரும் காணுணாரை கிழல் அண்ணலை அருச்சித் தேத்திய மறுவரு காட்சியான் மார்க்கண்ட பெயர் சிறுவனுக்கிருவரை செப்புமென்னவே சித்திரகுத்தரென்றுரைக்கும் சீரியோர் ஒத்திடும் இயற்கையர் உணர்வின் மேலையோர் கைத்தலமிருந்ததங் கணக்கு நோக்கியே இத்திரங்கேளனை இசைத்தல் மேயினார் கண்ணுதலிறையவன் கருதி மேலே நாள் எண்ணிரண்டாண்டென இறுதி கூறினான் அண்ணலே சென்றதால் அதுவும் மாங்கவன் பண்ணிய பூசனை அரத்தின் பாலதே முதிர் தருத்தவமுடை முனிவராயினும் பொதுவரு திருவொடு பொலிவராயினும் மதியினராயினும் வலியராயினும் விதியினை யாவரே வெல்லும் நீர்மையார் ஆதலின் அமருலகடைவதாயினன் பேதுரு நிறையமும் பிழைத்து நீங்கினான் ஈதவன் நிலைமை என் இருவரும் சொல மேதகு தண்டகன் வெகுஷியை தினான் அந்தகன் அத்துணை அமைச்சனாகிய வெந்திர்காலனை விளித்து காசியில் அந்தணன் ஒரு மகன் அவனதாவியை தந்திடுகின்றலும் தரணியை தினான் மற்றவன் காசியில் வந்து மாசிலா நற்றவன் இருந்துழி கொற்றவன் பூசையும் குறிப்பும் நோக்கியேயற்றிவன் வருவதென்றெண்ணி ஏங்கினான் விழியிடைத்தெடி உரமேவி மைந்தனைத் தொழுதனன் யாரை நீ சொல்லு என்றலும் முழுதுல உயிரலா முடிக்கும் ஆணையான் கழலினை அடிமை செய்கின்ற காலன் யான் போந்ததிங்கவனெனப் புகழுவீரனின் ஆய்ந்தது மொழிகுவன் ஆதிநாயகன் ஈந்திடு காலமென்னிரண்டு நென்னலே தேந்தது தென்புலம் சேர்தல் வேண்டுநீ தடுக்கும் தன்மையதன் இது சதுர்முகத்தவர்க்கும் அடுக்கும் தன்மையே புதுவது புகுந்ததோ அன்றே கொடுக்கும் தன்மை போர்க் காத்திடும் தன்மை போர்க்கூற்றன் படுக்கும் தன்மையும் கரைமிடற்ை அருட்பணியே ஆதலால் உமை வெளித்தன நன்றியும் அமலன் பாத மாமலர் அருச்சனை புரிவது பலரும் ஓதவே மனமகிழ்ந்துமைக் காணிய உன்னி காதலாகியே நின்றனன் தெந்திசை கடவுள் அழுதலோம்பிய செய்கையன் என்பதால் அவனைக் கொடியன் என்பரால் அறிவிலார் செய்வினை குறித்து முடிவில் ஆறுவற்றிற்கும் முறை புரிந்திடலால் நடுவன் என்கின்றதவன் பெயர் உலகலாம் நவிலும் சிந்தை மீதினில் யாவதும் எண்ணலீர் தென்பால் அந்தகன்புரம் அடைதிரேல் அவனெதிரணுகே வந்து கை தொழுதேத்தியே நயமொழி வழங்கி இந்திரன் பதம் நல்குவன் வருதிரென்றிசைத்தான் மாற்றம் இங்கிது கேட்டலும் மதிமுடியறனைப் போற்றுமன்பர்கள் இந்திரன் உலகினும் போகார் கூற்றுவன் தனது உலகினும் நும்மொடு குறுகார் ஏற்றமா ஆகிய சிவபதம் அடைந்தினிதிருப்ப நாதனார்த்தமதடியவர்கடியவன் நானும் ஆதலாநுமதந்தகன் புரந்தனக் கணுகேன் வேதன் மாலமர் பதங்களும் வெக்கலன் விரைவில் போதி போதி என்று உரைத்தலும் நண்டனப் போனான் போன காலனும் மலியை வணங்கியே புகுந்த பான்மையாவையும் உரைத்தலும் உளம் பதைப்ப மேனிமார்பகம்பியப் புற விழிகனல் பொழிய கூனல்வார்புருவக்கடை நிமிர்த்திடக் கொதித்தான் அழைத்தீர்மேதியைஎண்ணலும் போந்ததாலதன்மேல் புழைக்கைமால்கறியாமனவரின் இடைப்புகுந்து நிழற்றுகின்றதோர் கவிகையும் துவசமும் நிவப்ப பழுத்தி சுற்றிட அந்தகன் வந்தான் போந்து காசியின் முனிமகன் இருந்துழிப்போகி சேர்ந்த குஞ்சியும் முகில் புரை மேனியும் சினத்தில் காந்து கண்களும் பிடித்ததோற்பாசமும் கரத்தில் ஏந்து தண்டமும் சூலமுமாகியே ஏதிர்ந்தான் வந்து தோன்றலும் மார்க்கண்டனென்பவன் அந்த கண் வந்தணுகினாமெனச் சிந்தை செய்தவன் செய்கையை நோக்கியே எந்த யாரடியே தீரைஞ்சினான் அன்ன வேலையில் அந்தகன் மைந்தனீ என்னினைந்தனை யாவதியற்றினை முன்னை யூழின் முறைமையும் முக்கணான் சொன்னவாறும் துடைத்திடலாகுமோ சிறிதும் ஊழ்வினைத் திண்மையும் தேர்கிலாய் உறுதி ஒன்றும் உணர்கிலை போலுமால் இறுதியே பிறப்பென்றையாவரும் பெருவர் அன்னது பேசுதல் வேண்டுமோ பீடுசாலும் பெருந்தவர்காயினும் கூடுராவிது கூடுமென்றுண்ணியே நாடியின்னம் நுதல் கற்றுனர் ஆடவர்க்கும் இயற்கையதாகுமோ ஈசநாத்தம் இணையடி மீமிசை நேச நித்தலும் நீ பூசை வெம்பவம் போக்குவதன்யான் வீசு பாசம் வல்லதோ சிந்துவின் கற்றெரிமணல் எண்ணினும் துடுவினை எண்ணினும் அந்த மின் யானையின் மாண்டிடும் எண்ணிடலாகுமோ இற்றவானவர் தம்மையும் என் நின்ி ருற்றதானவராகியுள்ளோரையும் முற்ற ஓதில் முடிவிலதாதலால் மற்றையோரை வகுத்திடல் வேண்டுமோ கனக்குமுண்டகக்காமரு கண்ணினான் தனக்குமுண்டு சதுர்முகற்குண்டு மற்றெனக்குமுண்டு பிறப்பிறப்பென்றிடின் உனக்குமுண்டென்றுரைத்திடல் வேண்டுமோ வாசமாமலரிட்டு வழிபட ஈசனார் முன் எனக்கருள் செய்தன ஆசிலா விவ்வரசியல் ஏந்திய பாசசூலம் படை மழு மழுத்தண்டமே தேவர் காப்பினும் செய்தளி தீரிசெய் மூவர் காப்பினும் மொயம்பினராயினோர் ஏவர் காப்பினும் காத்திடையின்றின் ஆவி கொண்டன்றி மீண்டும் அகல்வனோ துன்பம் என்பது கொள்ளலை சூலிதன் அன்பராயினும் அந்தம் வந்தை தென் புலன் தன்னில் சேர்த்துவன் திண்ணமே என்பின்மீ இனியேகென்றியம்பலும் மைந்தன் ஆங்கது கேட்டு மரலி கேள் எந்தயா தமக்கில்லையால் அந்தம் என்பதுண்டாயினும் நின்புறம் வந்திடார் வெள்ளிமால் வரையேகுவார் அனையர் தன்மை அறைகுவனாங்கவர் புனிதமாதவராயினும் பொற்புடை மனையின் வாழ்க்கையின் மல்கினராயினும் வினையின் நீங்கிய வீட்டின்பம் எய்துவார் ஏதம் தீர் சுடர் தன்னையும் எண்ணும் ஐம்பூதம் தன்னையும் போதிகன் தன்னையும் வேதம் செய்வர் பிறப்பொழித்தோரவர் பாதம் சேர்தல் பரபதம் சேர்வதே உன்னை எண்ணலர் உம்பரை எண்ணலர் மண்ணை எண்ணலர் மாமலர் பண்ணவன் தன்னை எண்ணலர் தண்டுள ஓனையும் பின்னை எண்ணலர் பிஞ்சகன் அன்பினோர் நாதன் தன்னையும் நாதனதம்புயப் பாதம் சேர்ந்து பரவினர் தம்மையும் வேதம் செய்வது பேதமை நீரென வேதம் கூறும் விழுப்பொருள் பொய்க்குமோ செம்மையாகிய சிந்தையர் சீரியோர் வெம்மை என்பதை வீட்டி விளங்கினோர் தம்மையும் துறந்தேதலை நின்றவர் இம்மை தன்னினும் இன்பத்தை மேவுவார் ஆண்டுமில்லாதவர் நன்மை என்பது இயல்பென நன்னினோர் புண்மையான பொருள் விரும்பாரவர் தன்மை யாவரே சாற்றவல்லார்களே அன்னார் தன்மை தேர்யிலை வையத்தவர் போல உன்னா ஆங்கவர் தம்பாலுகின்ற என்னாவிக்கும் தீங்கு நினைத்தாய் இவையெல்லாம் உண்ணாவிக்கும் இத்தலைமைக்கும் தீதாகின்ற வாசகம் என்றன் செவி கேட்க போதா நின்றாய் மேல் வரும் ஊற்றம் உணர்கில்லாய் பேதாய் பேதாய் நீ இவன் நிற்கப் பெறுவாயோ போதாய் போதாய் என்றுரை செய்தான் புகரில்லான் கேட்டான் மைந்தன் கூரிய மாற்றம் கிளர் செந்தி ஊட்டா நின்ற கண்ணினன் யானச் சுருமாற்றல் காட்டான் என்றாய் நம் உயிர்கூற்றன் கை கொள்ள மாட்டான் என்றே எண்ணினை கொல்லோ வலியில்ல என்றான் வானத் தேரன ஆர்த்தான் இவன் நேரே நின்றால் வாரான் என்று நினைந்தே நெடுநீலக் குன்றாம் என்ன பாலகன் முன்னம் கொலைவேலான் சென்றான் பாசம் வீசுவதற்குச் சிந்தித்தான் எரிந்தான் பாசம் ஈர்த்திடல் உற்றான் இது அறிந்தான் தானும் ஈசனை ஏத்தி அடி நீழல் பிரிந்தான் அல்லன் மத்தினி இந்தப் பெருமைந்தன் மறிந்தான் என்றோ என்றிமையோறும் மருளுற்றார் ஈர்க்கும் பாசம் கந்தரமுற்றும் இடரில்லா மாக்கண்டன் மார்கண்டன் முன்றினின்பால் வருதுபம் தீர்க்கின்றாம் நீ அஞ்சலை என்றே திரையாழி காக்கண்டத்துக் கண்ணுதலை என் மதத்தான் மதத்தான்மிக்கான் மற்றிவன் மைந்தன் உயிர்வாங்க வாங்கப் பதைத்தான் என்னா உன்னிவேகுண்டான் பதிமூன்றும் சிதைத்தான் வாமச்சேவடி தன்னால் சிறிதுந்தி உதைத்தான் கூற்றன் விண்முகில் போல் மண்ணுற வீழும் காலத் தம்புயனாதி விண்ணார்கள் வாழும் தன்மை தெவ்வுலகென்னா மறுகுற்றார் சூழும் வேலை ஆற்றில தண்டத் தொகையெல்லாம் கீழும் மேலும் நெக்கனப்பாறும் கிழிந்தன்றே பாங்காய் நின்ற தானையும் ஊரும் பகடும் தான் ஏங்கா நின்றே பார்மிசை வீழா இரவுற்ற தீங்காய் நின்ற செய்வினை அழர் சிதைவாகி போங்காலத்திற் சேர்ந்தவர் தாமும் போகாரோ அந்தக் காலத்தெம்முயிர் காப்பான் அறன் உண்டால் வந்தக் கூற்றன் என் செய்வன் என்னாவட தொன்னூல் சந்தப்பாவிப் போற்றுதல் செய்தே தனி நின்ற மைந்தற்கானு எம்பெருமானு மகிழ்வுற்றான் மைந்தனீனமை வழுத்தி மாசிலா முந்து பூசனை முயன்ற தன்மையால் அந்தமில்லதோராயுள் நிற்கியான் தந்து நல்கினாம் என்று சாற்றினான் சாற்றும் எல்லையில் தனது தாழினை போற்றுகின்றவன் பூசை செய்திடும் ஏற்ற தாணுக் கிடையதாகவே கூற்றின் கூற்றுவன் குறுகுற்றானரோ மறையவன்களும் மண்ணு தென்புல திரையவன்களும் இகல் பற்றின்றரோ அறிவர் தேர்கூரின் ஐயன் செய்தன முறையதாகுமாள் முதன்மைப் பாலதே நின்றமைந்தனும் நித்தன் மேனியை ஒன்றுமன்பினால் மண்பினால் உன்னியே மணி கந்திகையனும் கடவுளாலயம் சென்று நாதன் சென்னி சேர்த்தினான் புந்தினை திடப் புலம்பி நாட்ட நீர் சிந்து வேலையில் திளைத்துச் சா அம்பிய தந்தை அன்னை தாழ் தழுவித்தாழ்ந்திடாமுந்து மாலம் முழுதுமாற்றினான் அங்கண் சில்பகல் நீங்கியே செங்கண் ஏருடைச் செல்வன் மல்கியே தங்கு கிந்தன பிராணம் யாவையும் பூங்கு காதலிற் போற்றல் மேயினான் அத்தன் நாளைய மனைத்தும் வைகளும் பத்தியோடு முன்பரவியே மிகும் சுத்தனாகியே தொலைவில்யிர் முத்தி எய்தினான் முழுதுணர்ந்துள்ளான் விண்ணின் பாலுளன் விரும்பிப் போற்றுவோர் கண்ணின் பாலுளன் கருத்தின் பாலுளன் மண்ணின் பாலுளன் மற்றவன் செயல் எண்ணின் பாலதோ இசையின் பாலதோ முண்டகத்திடை முளைத்த வன் துயில் கொண்ட வெள்ளையை குணிக்கிலவதன் அண்டம் நல்கியோன் துஞ்ச ஆங்கவன் கண்ட கற்பமோ கணக்கிலாதவே அன்னவன்றனை அலக்கண் செய்திடும் தென்னவன் உயிர் சிதைந்து போதலால் பன்னகத்திரை பறித்த பார்மிசை மண்ணு பல்லுயிர் வளர்ந்து மல்கிற்றே முடிவின்றாம் உயிர் முற்றும் பற்பகல் மடிவின்றாகியே மலியும் பான்மையால் படியின் மங்கையும் பரம்பொறாது மால் அடியின் வீழ்ந்துதன் அயர்வு கூறினாள் கொண்டல் வண்ணனும் குலிசபாணியும் புண்டரீகமேற்பொலிந்த போதனும் அண்டர் யாவரும் அணுகி ஆலமார் கண்டன் வேபுறும் கைலை மேவினார் காவியம் மலர்கடுத்த கந்தரத்தேவு பொற்பதன் சென்னி சேர்த்தியே தாவில் பங்கையச் சதுர்முகத்தனும் பூவை வண்ணனும் போற்றல் மேயினார் நீல நிமலன் முன்னரே சாலும் அன்பொடும் தாழ்ந்து போற்றலும் மாலை நோக்கி நீர் வந்ததென்னன ஏலுமாற்றினால் இதனை கூறுவான் பங்கயமிசை வரு பகவன் ஆதியா எங்குள தலைவர்கள் எவரும் இத்துணை தங்கள் தம் தவாது போற்றினார் அங்கவர் தமக்கு நீ அளித்த வண்ணமே ஐய நீ எனக்கு முன் அளித்த காப்பினை துய்யனின் திருவருள் துணையதாகவேயே வைகளும் புரிகுவன் விழாது மற்றதற்கெய்தியதோர்குறை இசைப்பன் நீ பெரும்ள் நினைகிலாமையால் தென் புலக்கோ மகன் சிதைந்து போயினான் மண்பதைக் குலம் பிறவளர்ந்து மிக்கன துன்பமுற்றனள் அவை சுமக்கும் பூ மகள் தன் புடை எவற்றையும் தாங்குகின்றவள் துன்புற உயிரலாம் தோன்றித் தோன்றியே பின்பிறவாமலே பெருகி வைகுமேல் என்படும் என்படும் எனது காவலே இருத்திடும் அரசனுக்கெருமில்லை நீ செருத்திடல் அந்தகன் செய்த தீமையை பொறுத்தருள் அவன் தனிப் புரிதி இங்கு இது மறுத்திடல் என்றடி வணங்கி வேண்டவே அந்தகையழுகன அமலநாயகன் முந்தருல் புரிதலும் முடிந்த கூற்றுவன் வந்தனன் தொழுதனன் வணங்கித் தாழ்பட உய்ந்தனன் அடியனென்று உணர்ந்து போற்றினான் போற்றிடு தருமனைப் புராரி நோக்கியை சாற்றிடுகின்றன தயங்கு கண்டிகை நீற்றொடு புனைந்தமை நினையும் நீரற்பால் கூற்றுவன் யானெனக் குறுகுவாயலை நன்னரும் கதி பெரு நமது தொண்டரை மண்ணுலகத்தவர் மனிதரே என எண்ணலை அவர் தமையாமென்றெண்ணுதி கண்ணுரி நன்னவர் கழலின் விழுதியால் கண்ணிய மனமொழி காயம் ஈரதா எண்ணிய கருவிகள் இடையதா ஆகவே புண்ணிய முடுபவம் புரியும் ஏனயர் விண்ணொடு நிறைய மேல் மேவச் செய்தினி என்றருள் புரிந்து நின்படையொடேகென மன்ற மரடிமிசை வணங்கி முன்னரே பொன்றிய பகட்டொடும் பொருணர்த்தம் ஒடும் தென்றிசை புகுந்து தன் செயலின் மேவினான் சித்த சற்புரிதரு செங்கண்மான் முதல் முயத்திடு கடவுளர் முனிவர் மும்முறை நித்தனை வணங்கினர் கைலை நீங்கினர் தத்தமதுரையுளிர் சார்தல் மேயினார் கொன்னவில்டுபடை கூற்றன் பண்டுபோல் இன்னமும் விளைகுவதென் கொலோபெனா மன்னருள் பெற்ற மார்க்கண்டன் மாக்கதை பன்னினர் முன்னமும் படர்தற்கஞ்சுமால் ஆதலின் குச்சகன் அருந்தவத்திலோர் மாது உயிரளித்தனன் மால்களிற்றினை காதுகை நீக்கியொண்கடவுளாக்கியே மேதகுவின் நிடைமேவச் செய்தனன் உதவிய மிருககண்டூயன் மாலையன் முதலவர் புகழ் தரு முதன்மை பெற்றனன் விதிமுறை அவனருள் மிருகண்டொப்பிலோர் புதல்வனைப் பெற்றனன் புரிந்த நோன்மையால் அப்பெரும் திருமகனாற்றும் நோன்பினால் தப்பரும் விதியினைத் தனந்து கூற்றுவன் துப்பினை அவற்றியே தொலைவு கண்டுபின் எப்பொழுதத்தினும் இறப்பின்றாயினான்